அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாகும் அவர்கள் சில கோடுகளை போட்டார்கள் இது அவனுடைய காலத்தவணை அவன் இவ்வாறு இருக்கும் போது அதாவது அவன் தன் காலத்தை கடித்துக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு நெருக்கமான மரண கோடு அவனிடம் வந்து விடுகிறது என்று நபல்லுள்ளாஹோ அலிஹுல்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு நான்கு ஒன்று எட்டு